நன்றினியின் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டாவது செய்தி சேவை ஏப்ரல் ஐந்து இரண்டாயிரத்தி பங்குனி மாதம் இருபத்தி நாள் வியாழக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் குமார் காவிரி வாரியம் அமைக்க கோரி தமிழகம் எங்கும் இன்று நடைபெறும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு ஆதரவு தெரிவித்துள்ளது மத்திய அரசின் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த இருக்கும் நியூட்ரினோ திட்டம் அமைய இருக்கும் அம்பரப்பர் மலைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டு ஆண்டுகளுக்குள் அனைத்து வகுப்புகளுக்கும் புதிய பாடத்திட்டம் கொண்டுவரப்படும் என தமிழக கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் இந்தியாவிலேயே சிறந்த பொறியியல் கல்லூரியாக சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் ஐஐடிஎம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது புற்றுநோய் காரணமாக உணவுக் குழாயில் ஏற்படும் அடைப்புக்கு கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரியில் முதன்முறையாக ஸ்டெனெட் மூலம் நவீன சிகிச்சை அளிக்கப்பட்டது மக்கள் நீதி மையத்தின் முழு கொள்கையும் ஐந்து மாதத்திற்குள் முழுமையாக அறிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் கூறியுள்ளார் இந்திய செய்திகள் மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் பிரகாஷ் ஜவடேகர் ஜெகத் பிரகாஷ் நட்டா தர்மேந்திர பிரதான் உள்ளிட்ட நாற்பத்தி ஒரு பேர் மாநிலங்களவை எம்பிக்களாக பதவியேற்றுக் கொண்டனர் ஊரக வேலைவாய்ப்பில் மேற்கு வங்கம் முதலிடத்தில் இருப்பதாக அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்டில் பாதுகாப்பு படையினருடன் நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் ஐந்து மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டனர் ஈராக்கில் கொல்லப்பட்ட தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது காஷ்மீர் பிரிவினைவாத தலைவர்கள் சிலருக்கு பாகிஸ்தானிலிருந்து நிதியுதவி அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் ஹன்ஸ்ராஜ் கங்காராம் ஆஹிர் தெரிவித்துள்ளார் இனி ரயில்களில் ஏசி பெட்டிகளில் பயணம் செய்பவர்களுக்கு மென்மையான இதமான சுத்தமான போர்வைகள் வழங்கப்படும் என்று ரயில்வே வாரியம் அறிவித்துள்ளது மோசமான வானிலை காரணமாக விமானம் ரத்தானதால் நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் மற்றும் அவரது மகள் மரியமுக்கு விலக்கு அளிக்கப்பட்டது எகிப்து அதிபராக மீண்டும் தேர்வான அப்துல் சிசிக்கு பிரான்ஸ் நாடு வாழ்த்து தெரிவித்துள்ளது பயங்கரவாதி ஹபீஸ் சையீத் அரசியல் கட்சியை தடை செய்யும் அமெரிக்காவுக்கு இந்தியா வரவேற்பு ஜம்மு கா காஷ்மீர் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான வழிமுறைகளை அனைத்து நாடுகளும் கண்டறிய வேண்டும் என்று ஐ சபை பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்காவில் யூ தலைமை அலுவலகத்தில் பெண் ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் மூன்று பேர் காயமடைந்தனர் குவைத்தில் உள்ள வெளிநாட்டு தொழிலாளர்கள் தங்கள் தாய்நாட்டுக்கு அனுப்பி வைக்கும் பணத்துக்கு வரி விதிக்கும் மசோதாவுக்கு அந்நாட்டு நாடாளுமன்ற பொருளாதார விவகாரக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது மலேசிய நாடாளுமன்றத்தை நாளை கலைத்து பிரதமர் நஜீப் ரசாக் அறிவிப்பு வெளியிடுவார் என அந்நாட்டின் பொருளாதார திட்டமிடல் துறை மந்திரி அப்துல் ரஹ்மான் தஹ்லான் தெரிவித்துள்ளார் வணிகச் செய்திகள் கடந்த நிதியாண்டில் நேரடி வரிகளாக பத்து லட்சம் கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார் இந்தியாவில் கடல்சார் உணவுப் பொருட்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றுமதி வாய்ப்புகள் உள்ள வளம் இந்தியாவில் உள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் சுரேஷ் பிரபு தெரிவித்தார் சென்னையைச் சேர்ந்த டிராக்டர்ஸ் அண்ட் ஃபார்ம் எக்யூப்மெண்ட் லிமிடெட் டாபே நிறுவனம் செர்பியாவைச் சேர்ந்த ஐஎம்டி டிராக்டர் நிறுவன பிராண்டை வாங்கியுள்ளது பேடிஎம் மால் நிறுவனத்தில் சாப்ட் மற்றும் அலிபாபா ஆகிய நிறுவனங்கள் இரண்டாயிரத்தி கோடி ரூபாயை முதலீடு செய்திருக்கின்றன விளையாட்டுச் செய்திகள் இருபத்தி ஓராவது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஆஸ்திரேலியாவில் கோலாகலமாக தொடங்கியது சர்வதேச டேபிள் டென்னிஸ் சம்மேளனம் வெளியிட்டுள்ள தரவரிசை பட்டியலில் இந்திய வீரர் வீராங்கனைகள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ளனர் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக நடைபெற்ற மூன்றாவது டி டுவெண்டியிலும் வெற்றி பெற்று பாகிஸ்தான் தொடரை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வென்றுள்ளது காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்றுள்ள இந்திய குத்துச்சண்டை குழுவினர் ஊக்கமருந்து புகாரில் இருந்து விடுவிக்கப்பட்டதால் நிம்மதியடைந்துள்ளனர் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிகளில் தொலைக்காட்சிகளில் ஒலிபரப்பாகும் தெலுங்கு மொழிக்கு விளம்பரத்துவதாக பிரபல தெலுங்கு நடிகர் ஜூனியர் என் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் நடிகை மடோனா செபாஸ்டியன் விஜய் சேதுபதி ஜோடியாக காதலும் கடந்து போகும் படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார் தொடர்ந்து கவன் படத்திலும் அவருக்கு ஜோடியாக நடித்தவர் தற்போது விஜய் சேதுபதி நடித்து வரும் ஜுங்கா படத்திலும் மூன்றாவது முறையாக அவருடன் ஜோடி சேர்கிறார் நிறுத்தி சங்கமித்ரா படத்தின் படப்பிடிப்பு ஜூலையில் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து ஞாயிறு முதல் தமிழகத்தில் தெலுங்கு திரைப்படங்கள் வெளியாகாது என்று தெலுங்கு தயாரிப்பாளர் சங்கம் அறிவித்துள்ளது இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்திச் சேவை நிறைவடைகிறது ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து அஞ்சல் தலை செய்திகள் சமையல் சமையல் பாட்டோடுதான் நான் பேசுவேன் போன்ற தரமான ஒளிகோப்புகளை செய்விய முடுக்க டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நட்டினை என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்